அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனைத் துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிய சி மாணுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு பண்டைய தமிழரின் உயிர் பண்பு மக்கட்பிறவி விலங்குப் பிரவிக்கு மேலானது மக்கட்பிறவி ஆறாவது அறிவை உடையது அது மன அறிவு தகுதி இன்னது தகாதது இன்னது என்று தெளிந்த அறிவு வாழ்க்கையில் சிறப்பதற்கு ஏதுவானது பண்டைய தமிழ் மக்கள் தமது மனித பிரவிக்குரிய நினைவும் சொற் செயல்களும் உடையவராய் இருந்தனர் அதற்கான நன்முறைகளை அவர்கள் தமது வாழ்க்கை முறையில் வகுத்து கொண்டனர் அவற்றை என் நிலையிலும் கடைபிடித்து நின்றனர் ஏனையோரும் கூட கடைபிடித்து நடக்க உதவினர் இவ்வாறு மக்களுக்குரிய உயிரறிவையும் உயிர் குணங்களையும் வளர்ப்பதே அவர்கள் நோக்கமாயிருந்தது ஒவ்வையார் அதிகமா நெடுமானஞ்சியை பற்றி கூறுகின்ற மிகவும் சிறப்பான ஒரு கருத்தை கூறுகிறார் தீக்கடைக்கோள் தீப்பற்றதற்குரியது அப்படி இருந்தும் அதனை வீட்டின் இறப்பில் செருகிவிடும் வழக்கம் உண்டு வீட்டுக்கு அதனால் இதழில்லை அதுபோல அதிகமான் தீயை போன்ற பெரும் வீரமுடையவராயினும் அதனை உள்ளடக்கிக் கொண்டு தன் குடிகளோடு ஒருவனாய் கலந்து தன் ஆற்றல் தெரியாதபடி தன்மையாக இருப்பாராம் ஆயினும் தீக்கடை கோலை கடைந்தால் தீ வெளிப்படுவது போல இந்த அதியமான் நெடுமாநஞ்சியையும் பகைவர்கள் சிணப்பித்தால் இவரது பெரும் வீரம் வெளியே வருமாம் இவ்வாறு சங்ககால சான்றோர் மக்கட்பிரவிக்குரிய உயிர் குணங்களை உடையவராய் அவற்றை தகுதி அறிந்து கொண்டு நன்முறையில் வாழ்ந்து வந்தவர் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது ஆகவே பண்டைய தமிழருடைய அந்த உயிர் பண்பை நாமும் சிந்திப்போம் நம் வாழ்வில் அதனை நடைமுறைப்படுத்துவோம் நன்றி